வணக்கம் நட்டினியின்பதாவது செய்தி சேவை செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தமிழ்நாட்டில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்படாது எனவும் அவை தொடர்ந்து செயல்படும் எனவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் மதுரையில் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளி செயல்பாடுகளை ஆய்வு செய்யவும் தாமதமாக பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் கல்வித்துறையில் ஐந்து சிறப்பு ஆய்வுக் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சென்னை துறைமுகத்தை பசுமை துறைமுகமாக மாற்ற பத்து கோடி ரூபாயில் பல்வேறு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கும் விஜயகாந்த் பொதுவாழ்வு பணிகளை தொடர வேண்டும் என ட்விட்டரில் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கர்நாடக அரசு மூன்று மாதங்களில் முன்னூறு டிஎம்சி காவிரி நீரை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளது வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் ஒழுக்கத்தோடு இருங்கள் என்று சொன்னால் சர்வாதிகாரி என முத்திரை குத்தி விடுகின்றனர் என பிரதமர் மோடி கருத்து தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள பல்பீர் எல்லைக்கோட்டு பகுதியில் உள்ள இந்திய படைகளின் கண்காணிப்பு முன்னிலை முகாமை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று பார்வையிட்டார் நாடாளுமன்ற தேர்தல் திட்டமிட்ட காலத்தில்தான் நடைபெறும் எனவும் முன்கூட்டியே நடைபெற வாய்ப்பில்லை எனவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தில் தவறான அறிக்கையை தாக்கல் செய்த வருமான வரித்துறையை நீதிபதிகள் கடுமையாக கண்டித்தனர் பறக்கும்போது மனித கழிவுகளை கொட்டும் விமான நிறுவனங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உள்நாட்டு விமான போக்குவரத்து எச்சரித்துள்ளது தனியார் நிறுவனங்கள் கடற்கரையோர தாதுமணலை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது நாகாலந்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து அம்மாநில முதல்வருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார் தீவிரவாத குழுக்களான ஹக்கானி நெட்ஒர்க் லஸ்கர் தொய்பா ஆகியவற்றுக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்காததை அடுத்து அந்நாட்டு இராணுவத்துக்கு வழங்க இருந்த இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் உதவியை அமெரிக்க அரசு அதிரடியாக ரத்து செய்துள்ளது நைஜீரியாவில் தீவிரவாதிகளுடன் முப்பது ராணுவத்தினர் அடைந்துள்ளனர் திரும்புவதாக ஜப்பான் பிரதமர் கூறியுள்ளார் அமெரிக்காவில் ஜிகாத் எனும் பெயரில் சிறார்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து வந்ததாக இரண்டு பேரை எஃபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சிரியா நாட்டு தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள முக்கிய விமான தளத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இதனை சிரியா மறுத்துள்ளது வணிகச் செய்திகள் கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு அமெரிக்காவின் தவறான கொள்கைகளே காரணம் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார் மாருதி ஸென் மாடல் புதிய டிசைனில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மீண்டும் வெளியிடப்படும் என மாறுதி நிறுவனம் அறிவித்துள்ளது ஜிஎஸ்டி வரி வசூல் கடந்த ஜூன் மாதத்தில் 95.610 கோடியாகவும் ஜூலை மாதத்தில் 96.483 கோடியாகவும் இருந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் தொன்னூற்றி கோடியாக கடும் சரிவை சந்தித்துள்ளது விளையாட்டு செய்திகள் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிராக பெங்களூரில் நடைபெற்று நான்கு நாட்கள் டெஸ்ட் போட்டியில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் எட்டு விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தியுள்ளார் ஆசிய விளையாட்டுப் போட்டி தொடரில் இந்தியா இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்துள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இலங்கை அணியில் வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்கா சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளார் அவர் ஓராண்டுக்கு பிறகு அணியில் இணைவது குறிப்பிடத்தக்கது சவுத்டம் டெஸ்டில் இந்தியா வெற்றி பெற இங்கிலாந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது ஒயம் கல்லூரி நடத்திய கைப்பந்து தொடரில் செயின்ட் ஜோசப் கல்லூரி சாம்பியன் பட்டம் வென்றது திரைச்செய்திகள் பல கோடி ரூபாய் செலவில் உருவாக மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்ட புராண படத்தில் பாகுபலி நாயகன் பிரபாஸ் அர்ஜுனன் கதாபாத்திரத்தில் நடிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் பிரித்விராஜ் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்ல வைத்து தயாரிக்கும் படத்தில் ஹிந்தி நடிகர் விவேக் ஓப்ராயும் நடிக்க உள்ளார் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் பிக் பாஸ் புகழ் ஹரிஷ் கல்யாண் மற்றும் ரைசா நடித்து வெற்றி பெற்ற பியார் பிரேமா காதல் படம் ஹிந்தி மொழியிலும் தயாராக உள்ளது இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகத்தில் நடிகர் கமலஹாசனின் இந்தியன் தாத்தா கதல் பாத்திரத்திற்கு பிரத்யேக போடுவதாக தகவல் வெளியாகியுள்ளன இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி தேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு சமயல் சமயல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செய்வி மடக்க டபிள்யூ டபிள்யூ நட்டினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்